வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யம் ஆகிய இளையருட்பேருளியையும் மனுப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்ற பாண்டவர்கள் துரியோதனாதிகள் பகை முற்றி யுத்த களத்திலே சந்திக்கிற கொடுமை நிகழ்ந்து விடுகிறது நாட்டை தருவதற்கு துரியோதனனுக்கு மனம் வரவில்லை நாட்டை தருவதற்கு மனம் வராமையினாலே கண்ணன் தூது போயும் கூட சமாதானம் நிகழாத ஒரு காரணத்தினாலே யுத்த களத்திலே ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள் முதல் நாள் யுத்தம் தொடங்குகிறது நான் நேற்று பகவத்கீதை பற்றி ஒரு சில குறிப்புக்குள் சொன்னேன் மண்ணுலகம் நமக்கு வாய்த்திருக்கிற வாழ்க்கை ஒரு பெரிய போர்க்களம் அந்த போர்க்களத்திலே எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பலவிதமான விளக்கங்கள் பகவத்கீதையிலே அடங்கியிருக்கின்றன அந்த கீதையை சொன்ன பிறகு முதல் நாள் யுத்தம் தொடங்குகிறது பீஷ்மர் ஒரு பக்கத்து சேனையை அணிவகுத்து தலைமை தாங்கி நிற்கிறார் மறுபக்கத்திலே தருமனுடைய சேனை நிற்கிறது கண்ணபெருமான் சாரத்யம் செய்கிறான் பாஞ்சசன்யம் என்ற தன்னுடைய சங்குகளை எல்லாம் முழக்குகிறான் பிராண தேசத்து அரசனுடைய குமாரன் உத்திரகுமாரன் என்று பெயர் அவன் பாண்டவர் பக்கத்திலே ரொம்ப கடுமையாக அன்றைய தினம் சண்டையிடுகிறான் அவனும் மாண்டு போனான் முதல் நாள் யுத்தம் நடக்கிற போது பாண்டவர்களுடைய பக்கத்துலதான் அழிவு அதிகமாக இருந்தது ஸ்வேதன் ஸ்வேதானா வெள்ளேன் அத்தன் வன்மையானவன் ஸ்வேதன் அவனுடைய மரணமும் நிகழ்கிறது என்ன குறிப்பு அப்படின்னா தொடங்குகிற போது பாண்டவர்களுக்கு ஒண்ணும் யுத்தம் சாதகமா இல்லை முதல் நாள் யுத்தத்திலே படைபலத்திலே வல்லவனாகிய துரியோதனுடைய பக்கத்துல பெரிய வெற்றி அது ஒரு பீஷ்மரை போன்றவர்கள் அந்த பக்கம் இருக்கிறதாலேயே ரொம்ப பெரிய பலசாலி பீஷ்மர் அவர் இருக்கிற பக்கம் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது இத்தனைக்கும் முதல் நாள் யுத்தம் தொடங்குகிற போதே தருமன் போய் பீஷ்மரை வணங்குகிறான் துரோணரை வணங்குகிறான் கிருப்பரை வணங்குகிறான் யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்பு ஒரு பெரிய வேடிக்கை அந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு தருமன் தேர்லேந்து இறங்கி நேரா போய் பீஷ்மரை நோக்கி போன உடனே துரியோதன கேலி பண்ண கோழை பயந்து போய் யுத்தத்தை விட சொல்லி பீஷ்மரை கேட்கறதுக்காக வரான் அவன் பீஷ்மர் கால விழுந்து வணங்கி விட்டு தருமன் கேட்டான் இந்த யுத்தத்தில் உங்களை நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் முடியுமா உங்களை எப்படி வெல்லுவது என்பதே எனக்கு தெரியாது ஆசி கூற வேணும்னு கேட்க பீஷ்மர் சொன்னார் கண்ணன் எங்க இருக்கிறானோ சத்தியம் எங்க இருக்கிறதோ நேர்மை எங்க இருக்கிறதோ அங்கு வெற்றி உண்டாகும் ஆனா என்ன எப்படி கொல்லலாம் என்ன எப்படி வெல்லலாம் அப்படிங்கறத நான் இப்ப உனக்கு வெளிப்படுத்த முடியாது சந்தர்ப்பம் வருகிற போது சொல்லுகிறேன் அவருக்கு என்னன்னா சில கொள்கை வச்சிருக்காரு யுத்தத்துல எ இருக்கிற வீரன் கையில் ஆயுதமில்லை என்று சொன்னால் அவர் போர் செய்ய மாட்டார் எதிரில் பெண்கள் நின்று சண்டை சண்டை செய்ய மாட்டார் அதே மாதிரி ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அலி நின்று சண்டை பீஷ்மர் சண்டையிட மாட்டார் இதெல்லாம் அவர் வைத்திருக்கிற இலக்கணம் அப்படி சண்டை செய்கிற போது அவருக்கும் விதி எப்படின்னு கேட்டா சிகன் பி ஒரு அலி ஆணாய்ப் பிறந்து தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டவர் அவனுடைய மூலமாகத்தான் பீஷ்மருக்கு மரணம் நிகழ வேண்டும் வீழ்ச்சி நிகழ வேண்டும் என்பது அவருக்கு வாய்த்திருக்கிற விதி நான் அந்த கதையை தான் சிகண்டியாக மாறி இருக்கிற கதையை சொன்னேன் முதல் ரெண்டு நாள்ல வந்தவர்களுக்கு அந்த கதை தெரியும் பீஷ்மருடைய வரலாறு அப்ப சொல்லுகிற போது சொன்னேன் ஆனா எப்படி மரணம் நிகழும் எந்த காலகட்டத்தில் நிகழும்னு யாருக்கும் தெரியாது இந்த தருமன் அடுத்தா போல துரோணாச்சாரியாரப்போய் வணங்கினான் ஆச்சாரியரே உங்களை வணங்கி விட்டுத்தான் நான் இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டும் நாங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் ஆசிர்வாதம் பண்ண வேணும் அப்ப துரோணர் சொன்னார் தர்மா நீ என்னை வணங்காமல் இந்த யுத்தத்தை தொடங்கி இருந்தால் நான் உன் நிஜமான பகை கொண்டிருப்பேன் இப்போது நான் கடமை கருதி துரியோதனுடைய சேனையில் இருக்கிறேனை ஒழிய என் மனம் முழுவதும் உன் பக்கம்தான் உன் பக்கத்துல இருக்கிற நியாயம் என்ன என்று எனக்கு தெரியும் நீ என்னை வணங்காமல் இந்த யுத்தத்தை தொடங்கியிருந்தா நிஜமான கோபத்தோடு நான் உன்னோடு சண்டையிட்டிருப்பேன் நீ என்னை வணங்கி விட்டதனாலே எனக்கு நிஜமான கோபம் உன் மீது கிடையாது கடமை கருதி நான் இவன் பக்கத்தில் நின்று சண்டையிடுவேன் இவன் என்னை ஆதரித்தவன் உணவிட்டவன் வாழ வைத்தவன் அந்த கடமை கருதி அவன் பொருட்டு நான் யுத்தத்தை நடத்துவேன் ஆனா அர்ஜுனன் எப்படின்னா அவன் போய் கும்பிடல அவன் ஒரு அம்பு விடுறான் பீஸ்வர் பாதங்கள்ல போய் விழுகிறது துரோணனுடைய பாதங்கள்ல போய் விழுகிறது அவன் அம்பினாலேயே வணங்கினான் தருமனாவது நேராக போய்தான் வணங்கினான் ஆனால் அர்ஜுனுடைய அம்பு போய் நேராக வணங்கிடுச்சு அதன் பிறகு அந்த பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுகிறார் கொஞ்சம் கூட்டிருக்காங்க கொஞ்சம் வரை அதன் பிறகு ஒருவருக்கொருவர் சண்டை நடக்கிறது அதுக்கு சண்டை போடுறது நீங்க அந்த காலத்துல சண்டையில எல்லாம் ஒரு ஒழுங்கு இருந்திருக்கு ஒரு நியாயம் இருந்திருக்கு பகல்ல தான் சண்டை போடுவார்கள் இரவுல சண்டை போட மாட்டார்கள் ஆயுதங்களை கீழே போட்டுட்டா அவர்களை கொல்ல மாட்டார்கள் என்ன விட்டுடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடினா அவர்களை கொல்ல மாட்டார்கள் இது மாதிரி சில நீதிகள் எல்லாம் இருக்கு இன்னென்ன மாதிரி இருந்தா கொல்லக்கூடாது அப்படின்னா ஒரு மரண்முறை இருந்தது அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக பிரிந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துவந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பிறகு எல்லாம் குழம்ப ஆரம்பிச்சது கொஞ்ச நேரம் தான் ஒழுங்கான சண்டை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னா சில சட்டசபை மாதிரி சில நகர மாதிரி தாறு எல்லாம் என்னென்ன நடக்க கூடாதோ எல்லாம் மொத்தமா நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் எல்லாம் ஒரு கட்டுப்பாடா இருந்தது அப்புறம் கட்டுப்பாடம் கிடையாது ஒண்ணும் கிடையாது யார் வேணாலும் யார வேணாலும் திட்டலாம் யார் வேணாலும் யாரோட வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒழுங்கு கெட ஆரம்பித்தது முதல் நாள் போரிலே தருமனுடைய பக்கத்துல கடுமையான நஷ்டம் உடனே இரவு தருமன் சொல்றான் அர்ஜுன பார்த்து அர்ஜுனா நாம ஆழும் தெரியாம காலை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் பீஷ்மர நம்மால எதிர்க்க முடியுமா பீஷ்மர் எவ்ளோ பெரிய பலசாலி அவரை வெல்லவோ கொல்லவோ நம்மால முடியாது நாம தேவையில்லாம இந்த யுத்தத்துல ஈடுபட்டுட்டோம் நினைக்கிறேன் கொடுமையான வருதுன்னு சொன்னா தொடர்ச்சியா எவ்வளவு பெரிய மரணம் வரும் அதனால எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இது தேவையில்லை தேவையில்லாமல் நாம இந்த யுத்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சென்டிமெண்ட் அப்படிங்கிற நம்பிக்கைய முதல் நாள் எப்படியோ அதே மாதிரிதான் கிடைச்சி வரைக்கும் அப்படிம்போ அதுக்கு முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லிட்டு நம்ம ஏதாவது முதல் நாள் பெய் போச்சு எல்லாமே போச்சு வேலையை ஆரம்பிக்கிறோம் பட் லைட் ஃபிஷ் ஆச்சு இல்ல கரண்ட் போயிடுச்சு போயிடுச்சு அப்ப இதும் நிறைய நடக்காதோ நல்லா நடக்காதோ அப்படிலாம் நினைக்கிறோம் இதெல்லாம் கரண்ட் போறதும் வர்றதும் வந்து நம்ம கையில இல்லை இதெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சு பல பேர் கதையை எடுத்து பாருங்க இளையராஜா முத முதல்ல ட்யூன் போட போற கரண்ட் போயிடுச்சு அவர் வாழ்க்கையில மேல வராமையா போயிட்டாரு நம்ம மக்களுக்கு தேவையில்லாத ஒரு மனோ உண்டு நமக்கு முதல்ல ஒண்ணு போயிட்டா எல்லாமே அப்படியே போயிடும் முதல்ல அந்த எண்ணம் தப்பு நமக்கு திறமை இருக்கு உழைப்பு இருக்கு நம்ம நேர்மையா இருக்கிறோம் நம்ம வெற்றி பெறாம என்ன பண்ண முடியும் நாம வெற்றி பெறல சமூக மோசமானது அங்கீகரிக்கிறதுக்கு அதுக்கு தெரியல அப்படித்தான் எடுத்துக்கணுமே ஒழிய ஒரு முதல் ஒரு சின்ன அவசரம் நடந்து போச்சு வாழ்நாள் முழுக்க அப்படித்தான் இருக்கும் அப்படி சொல்லாடிங்க கல்யாணம் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருவா வந்த சமயத்துல ஊக்குல ஒரு கிழவி மண்டை போட்டு வைக்கும் போட்டு இது வரும்போதே கொண்டு போயிடுச்சு என்னென்ன கொண்டு போகுமோ அப்படின்னு அந்த பொண்ணை வாழ்நாள் முழுக்க டார்ச்சர் பண்ணுவாங்க வரும்போதே கொண்டு போயிட்டா வரும்போதே கொண்டு போயிட்டா அப்படின்னு வாழ்நாள் முழுக்க டார்ச்சர் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப தவறு ரொம்ப தவறுதலான அணுகுமுறை நீங்க முதல் நாள் ஒன் நடந்து போச்சு முதல் முறை நடந்து போச்சு நடந்து போச்சு அதை பொருத்திக்கிட்டு தருமனுக்கு தான் தோல்வி அவனா தோத்து போன யுத்தத்துல அவன் ஜெயிக்கலயா அப்போ சமயம் சொன்னாலும் அறிவு பூர்வம் சிந்திக்கிறதுக்கு பழகணுமே ஒழியன் ஒரு மூடத்தனத்தை வளர்த்துக் கொள்வதற்கு சமயம் காரணமா இருக்கக்கூடாது முதல் நாள் தருமனுக்கு தோல்வி தர்மன் பயந்து போயிட்டான் இப்படியே போச்சு என்ன மிஞ்சாலே உலர்ந்த தீ உலர்ந்த காட்டிலே தீ புகுந்த மாதிரி சண்டை போடுற ஒள்ளிக்கட்டைய மாதிரி பீஷ்மர் சண்டை போடுறார் அவ்வளவு வேகமா இந்த அவருக்கு வயசே தெரியல இந்த வயசு என்ன ஏதுன்னு அப்படி சண்டை போடுகிறார் பீஷ்மர் உடனே அர்ஜுன பார்த்து கிருஷ்ணன் கேட்டான் அர்ஜுனா ஒரு நாள முடியும்னா சண்டையை கண்டிப்பூ பண்ணலாம் ரொம்ப பயப்படுறான் நம்ம வெள்ள அழிஞ்சு போயிடும் இல்லையா நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன் ரோஷப்படுத்துறதுக்கு அன்னைக்கு அர்ஜுன் கடுமையான சண்டை போட்டான் ரொம்ப உன்னதமான சண்டை போடுறான் பீஷ்மரே பாராட்டார் பலே பலே ஆஹா எப்படி சண்டை போடுறான் அப்படின்னு சொல் இந்த பீஷ்மர் இப்படி எல்லாம் அர்ஜுன பாராட்டி மகிழ்ந்த திறமை இதை ரசித்துக் கொண்டே சென்ற போனார் விளையாட்டு மாதிரி கழிஞ்சர் முதலிய எதிரிகளை எல்லாம் அவன் கொல்லுகிறான் எதிர்த்தரத்தில் துரியோதனுடைய பக்கத்தில் இருந்தவர்களையெல்லாம் பீமன் அனை கொஞ்சம் அர்ஜுனனும் பீமனும் கொஞ்சம் பலசாலியாக மாறி போர் செய்ய ஆரம்பித்து விட்டார் முதல் நாள் பீஷ்மர் கை ஓங்கியது இரண்டாவது நாள் பீமன் அர்ஜுனுடைய கை ஓங்கிவிட்டது ரெண்டாவது நாள் ஒன்னு ரெண்டாவது நாள் முடிஞ்சு பாசறையில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்போது அர்ஜுனன் பீஷ்மரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க நிஜமாவே எங்க பக்கம் தானா இல்ல சும்மானாட்சிக்கு எங்க பக்கத்துல இருக்கிறீங்களா பீஷ்மருக்கு எப்படி இருக்கும் ஏன்டா அப்படி கேக்குறேன் அடிக்க விட்டு ரசிக்கிற மாதிரி தெரியுது எங்காலாம் எப்படி அடிபடுறோம் உங்களை வச்ச மாதிரி ஒரு சேனாதிபதியா இருந்து நீங்க படையவே காப்பாத்திரியே எனக்கு என்ன தோணுது உள்ளுக்குள்ளேயே இருந்து நீங்க நயவஞ்சகமா எனக்கு துரோகம் பண்றீங்களோன்னு தோணுதுன்ட்டு எவ்வளவு பெரியவர் பீஷ்மர் எவ்வளவு உன்னதமானவர் எவ்வளவு மேன்மையானவர் அவருக்கு வாழ்க்கையில எப்படி அவமானம் வேணுமா அவர் எங்கேயாவது விசுவாசம் இல்லாம இருப்பாரா அவரை பார்த்து சொல்ற பாருங்க எனக்கு என்ன டவுட்டா இருக்கு நீங்க பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா எங்க பக்கமே இருந்து குடிதோண்டி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி மாதிரி தெரியுது அவன் சண்டை போடுறத பிரமாதமா இருந்து பலே பலேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களே ஒழிய நீங்க எங்க பக்கத்தை காப்பாற்றவே இல்லையே உங்களால முடியும்னா சொல்லுங்க பாருங்க முடியும்னா சொல்லுங்க இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுங்க நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன்ட்டா வாழ்க்கையில பீஷ்மருக்கு இதை அவமானம் வேணுமா இதை ஒரு பெரிய அவமானம் வேணுமா வாழ்க்கையில அதனால்தான் நம்ம உதவுறதுன்னு முடிவு பண்ணா கூட தகுதி உள்ளவனுக்கு உதவணும் தகுதி இல்லாதவனுக்கு உதவ போனா இருக்க உதவலாம் வாழ்க்கையில போனோம்னா நம்மளுடைய மதிப்பு மரியாதை மானம் எல்லாமே போயிட்டு பண்ண முடியாது வாழ்க்கையில் ஒரு மனித தெரு வழியா போயிட்டு இருந்தாரு கொஞ்சம் படிச்சவரவர் ஒரு பைத்தியம் அந்த இடத்துல நின்றுட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு பத்து ரூபாய் பணம் இருந்தா கூடு ஆண்டவரே எனக்கு ஒரு பத்து ரூபாய் பணம் இருந்தா கூடு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சரி கடவுள் நம்பிக்கையோட இந்த பைத்தியம் இருக்கு இதை கெடுத்துட கூடாது நாம ஏதாவது காசு கொடுத்தா அதுக்கு நம்பிக்கை பாக்கெட் உள்ள கை விட்டார் வெறும் அஞ்சு ரூபாய்தான் அவர் இருந்தது பத்து ரூபாய் இல்ல சரி ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து கடவுள் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்ன்னு அந்த அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார் இவர் மறுநாள் அதே வழியா வரும்போது அந்த பைத்தியம் ஆண்டவரே எனக்கு ஏதாவது பணம் இருந்தா கொடுத்து விடு ஆண்டவரே எனக்கு பணம் இருந்தா கொடுத்து விடுன்னு இவர் மெதுவா இப்படி கிட்டே இவரை பார்த்தோன்ன பைத்தியம் சரேன்னு மூஞ்சி திருப்பி நேற்று நம்ம காசு கூட கொடுத்தேன் இதே மூஞ்சி திருப்பு அந்த பக்கம் சொல்லிச்சு ஆண்டவரே இனிமே கொடுக்கறதா இருந்தா நீயே கொடுத்த கொடு நேரவே கொண்டாந்து கொடு நீ யாராவது அயோக்கிய பய கையில கொடுத்தா பாதி எடுத்துக்கிட்டு பாதி கொடுக்கறான் ஏன்னா ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டாரா அதனால அயோக்கிய பய கையில கொடுத்தா பாதி எடுத்துக்கிட்டு பாதி கொடுக்கறான் அதனால நீ கொடுக்கறதா இருந்தா நேரா கூடும் முழுசா கொடு இவருக்கு வேணும்மா அவங்கிட்ட போய் அயோக்கியம் பைத்தியம் எல்லாம் இவரு வாங்கிக்கணுமா நீங்க தகுதி தெரியல தகுதி தெரியாம ஒருத்தருக்கு உதவ போனீங்கன்னா இதான் உங்களுக்கு மிச்சம் வரும்னு சொன்ன இடமறியாமல் காலம் அறியாமல் யாருக்காவது உதவ போனம்னா இது மாதிரி விஷயம் தான் நமக்கு மிஞ்சும் நொந்து பேட்டார் பீஷ்மர் சொன்னார் என் வாழ்நாள்ல என்ன யாரும் இப்படி தரக்குறைவா பேசினதே இல்லடா நான் சத்திரிகனடா யுத்த களத்துல எப்படி நேர்மையா இருந்து பழக்கப்பட்டவன் நீ என்ன இப்படி பேசுகிறியடா நீ இன்னைக்கு பார் நான் யாரு அப்படிங்கறத நிரூபிக்கிற பாரு மூன்றாவது நாள் கடுமையான கோபத்தோடு வந்தார் பீஷ்மர் கோபம் சாதாரணமான கோபம் கிடும்க்கம் பார்த்தர் பீஷ்மர் பீஷ்மர் எங்க திரும்பினாலும் போர் பண்ணுகிறார் தேர் பாய்கிறது இந்த கொல்லிக்கட்ட சுத்தர மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போர் பண்ணுகிறார் எங்கு திரும்பினாலும் போர் செய்கிறார் அப்பதான் கிருஷ்ணன் சொன்னார் அர்ஜுனா கிழவர் என்ன பாடுபடுத்துறாரு பாத்தியா விடுகிற கனைகளால உ அடிபட்டு பலாச மரம் பூத்த மாறி அது செவ் சிவப்பா பூக்கும் அந்த பலாச மரம் அந்த செவப்பு செவப்பா பூத்த மாறி உடம்புல ரத்த காயம் அப்படியே யாரு கண்ணனுக்கு உடம்புலாம் பூத்து இருக்கா திடீர்னு பான மழை பொழிகிறார் பீஷ்மர் அப்ப அந்த பான மழையில தப்பிச்சுட்டு கிருஷ்ணன் மெதுவா அப்படி திரும்பி கேக்குற அர்ஜுன அர்ஜுனா உயிரோடு இருக்கியா அர்ஜுனா உயிரோடு இருக்கிற கொஞ்சமாத அந்த மாதிரி பீஷ்மர் கடுமையான யுத்தம் பண்ணுகிறார் ஒரு எல்லைக்கு மேலே தாங்க முடியாத கடுமையான யுத்தம் கண்ணன் சொல்றான் அர்ஜுனா உன்னால இப்ப இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னா என்ன கிருஷ்ணா என்னன்னு கேக்குற எனக்கு என்ன தோணுது நீ எங்க பக்கமே இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி தோணுதுன்னு என்ன கிருஷ்ணா என்ன பேசுற உனக்கு பீஷ்மர் மேல இருக்க அபரிமிதமான மரியாதையினால அவரை கொல்றதுக்கு நீர் தாத்தாச்சு பெரியவர் ஆச்சு நாம அவரை எப்படி கொல்றது அப்படின்னு நீ யோசிக்கிற அவரை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற அதனால என்ன பண்ற மெதுவா போர் பண்ணிட்டு இருக்க இப்ப சந்தர்ப்பம் பீஷ்மரை இப்ப கொல்றதா இருந்தா நீ கொல்லணும் வேகமா அம்பு விட்டு கொல்லு கண்ணா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்டேன் கண்ணா ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சண்டை போட்டு தான் என்னால உன நம்ப முடியல நீ ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீ வேண்டும்னே மெதுவா போர் பண்ற இப்போ ஒண்ணு கெட்டு போகல நீ ஒரு நிமிஷம் சொல்லு என்ன கிருஷ்ணா என்னால முடியாது நீ பாத்துக்கோன்னு சொல்லு நான் சண்டை ஆரம்பிச்சேன் இது பேசிக்கிட்டே தேவை ஓட்டிக்கிட்டே இருக்கான் இல்ல இல்ல கிருஷ்ணா நான் ஒன்னும் அனுமதிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் சண்டை போட மாட்டேன்னு அனுமதிக்க மாட்டேன் நானே சண்டை போடுறேன் இப்ப நீ பண்றத பார்த்தா என் சத்தியத்த நான் மீறனும் போல தான் இருக்கு என் சத்தியத்த நான் மீறினாதான் இந்த யுத்தத்தையும் நடத்த முடியும் போல தெரியுது என் சத்தியத்தை காப்பாற்றணும்னு பார்த்தா உங்களெல்லாம் காப்பாத்த முடியாது போல எனக்கு தெரியுது இப்ப நான் என் சத்தியத்தை விட்டுவிட்டு ஆயுதத்தை எடுத்து சண்டை போடட்டுமா இல்ல நீ ஏன் ஒழுங்கா சண்டை போடுறியா கிருஷ்ண ஒழுங்கா தாண்ட சண்டை போட்டு உன் பாட்டனார் மேல உனக்கு பாசம் அப்படியே வெளியுது உனக்கு துரோணர் ஆச்சாரியன் மேல ரொம்ப அன்பு இருக்கு நீ அவங்களதான் கொல்ல கூடாதுன்னு நினைக்கிற நீ இன்னும் உக்ரகமா இருந்தா அவளை கொண்டு இருப்பேன் உனக்கு போதாது போதாது போதா அப்படியே கோபத்தை ஏற்றுகிறான் கிருஷ்ணன் நம்ம இப்ப கூட பாருங்க நம்ம ஒரு நல்லது நினைச்சு இது மாதிரி வீட்டுல விளையாடுவோம் குழந்தைகள்கிட்ட மார்க் போது எச்சரிக்கா இருக்கணும் ஆபத்து இருக்கு வாங்குறோம் நீ படிச்சது பத்தாதுன்னு சொல்றாரு நொந்து போயிட்டாலும் கஷ்டம் ஒரு எல்லா வரைக்கும் தான் எந்த விளையாட்டுமே எடுபடும் விளையாட்டு விளையாடுறான் விளையாடுறான் சண்டை போடுற மாதிரி தெரியாது எடுத்துருவேன் எடுத்துருவேன் நான் சண்டை போட்டுருவேன் நான் போனாதான் இப்ப பீஷ்மர சாகடிக்க முடியும் போல தெரியுது நீ சண்டை போடுற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு மாறி மாறி மாறி மாறி சொன்ன பாருங்க அவ்வளவுதான் அழுது கடந்த ஆத்திரம் வந்து விட்டது யாருக்கு இவ்வளவு சொல்லி சொல்லி அர்ஜுனன் கேட்கலன்னு ஒன்னு கிருஷ்ணன் வேணும்னே ஒரு நாடகம் அப்படியே சக்கரத்தை வரவழைச்சான் தேரவிட்டு கீழே இறங்கின என்ன பண்ற மாதிரி இறங்கி கையில சக்கரத்தை எடுத்துக்கொண்டு எடுத்த ஒரு தாவி அழித்திடுவான் ஆழி எடுத்தனும் ஒரு தாவி அழித்திடுவான் ஊழி முகக்கரன் போலெழும் அப்பொழுது அருச்சுரனும் தாழி தனக்கு வீடு கொடுத்தருள் தாழி நைப்பிடியா வாழி உணக்கிவனோ எதிர் வித்தக மாய என கிருஷ்ணா உனக்கு எதிரியாடா பீஷ்மர் அந்த பீஷ்மர எதிரின்னு நினைச்சுக்கிட்டு அப்ப பீஷ்மர் பார்த்தார் கண்ணன் தன்னை கொல்றதுக்கு சக்கரத்தோட வரான் அப்படின்னு உடனே கையெடுத்து கும்பிட்டு சொன்னார் வா வா எனக்கு என்ன அதிர்ஷ்ட வேணும் உன் கையால பாக்கியம் உலகத்துல வேறதாவது வேணுமா வாங்க சீக்கிரம் தான் எனக்கு மாதவ அச்சுத ஆழி ஆரண கற்பித மாதவ அச்சுதை அற்புத நிற்பனையும் ஆவையழித்தனை தூணில் உதித்திடல் ஆடகனை தலை நாள் அதாவது தூணர் பிளந்து நரசிங்கம்மா வந்து நீ இரணி என அழிச்சு ஒரு பிரகலாதனை காப்பாற்றத்துக்காக நீ இரணியனை அழிச்சு நரசிங்கமூர்த்தியா வெளியில வந்தேன் நான் என்ன இரணினா ராமனா வந்து நீ ராவணன் கொண்டே நான் என்ன ராவணன் எதிரிகளையே ஒரு தடவையாவது பக்தன கொண்டவன் பட்டம் உனக்கு கிடைக்கட்டும் கொல்லு அதை விட எனக்கு என்ன ஆனந்தம் இருக்க போது கொல்லு யான் நரகி புகுதா நான் உன்னுடைய நினைவிலேயே நான் எப்போதும் இருக்கிறேன் நீ நினைவுற்றது போன பிறப்பில நீடு தவப்பையனே இனி பெறவாமல் அழித்தருள் ஈசிமேறவாமல் இருக்கணும் வரத்தடு என்னை கொண்டுடு எப்படி வேணாலும் பேசல அப்படியே கையில ஒரு பெரிய சக்கரத்தை தூக்கி கொண்டு வேகமா ஓடி வருகிறான் கண்ணன் அர்ஜுனன் பார்த்தான் கண்ணனுக்கு எதுல போய் கொள்ளதா இருந்தா என்னை கொண்டுட்டு போய் கொல்லு நீ வேணா இனிமே என்னை கொல்லட்டு பீஷ்மர போய் கொல்லு அப்படி எனக்கு உனக்கு அவ்வளவு பீஷ்மர் மேல பாசமான நீ ஆயுதம் எடுத்து கொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணிருக்கிற இப்ப நீ இந்த ஆயுதத்தை எடுத்து எதிர்ப்பத்தை கொண்டுட்டேனா சத்தியம் பொய்யா போயிடுமே கிருஷ்ணா நான் பக்கத்துல இருந்து நீ அந்த சத்தியத்தை மீறுவதை பார்த்துக் கொண்டிருந்தா என்ன ஆகும் நீ கவலைப்படாது நான் அந்த பீஷ்மர என்னன்னு கேட்கிறேன் எப்படி சந்தை போடணுமோ அப்படி போடுறேன் தயவு செய்து ஆயுதத்தை மறைத்துக்கொள் அப்படின்னு அர்ஜுன மறுத்தான் இது எல்லாம் தான் ஏன்னா அர்ஜுனனுக்கு ரோஷம் வரணுங்கறதுக்காக கிருஷ்ணன் பண்ணின ட்ராமா இது வெளிப்படையா பார்த்தா நடந்துட்டியாசர் பின்னாடி கொண்டு போற ரொம்ப கடுமையாக அர்ஜுனன் போரிட்ட உடனே தர்ம பீஷ்மர வந்து கேவலமா பேசிடுறான் துரியோதனன் அந்த அஞ்சு பேரை கொல்லப்பொறியா இல்லையா அப்படின்னு கேட்டேன் என்ன பண்ணிட்டார் ஒரு சபதம் பண்றார் என்ன பண்றார் நாளைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமன் அந்த அஞ்சு பயிரையும் பாஞ்சாலியை விதவியாக்குற கோபத்தில் திருப்பி திருப்பி இப்படியே பேசிக்கிட்டே இருக்கான்னு தகாத வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் உடனே என்ன பண்ணிட்டார் பிரதிஞ்ச பண்ணிட்டார் நாளை சூரியன் அசமன் அந்த ஐந்து பேரையும் கொன்று பாஞ்சாலியை நான் விதவியாக்கிப்போம் இவ்வளவு உனக்கு வேணும் நான் முடிச்சு விடுறேன் ஒரே சந்தோஷம் துரியோகனுக்கு நைட்டு அரண்மனையில பெரிய பார்த்திங்க சத்தியம் பண்ண வீரவே மாட்டார் பீஷ்மர் ஒரு தடவை சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் பண்ணதுதான் அதை யாரும் அழிச்சா எழுத முடியாது ஏன்னா வாக்குல அப்படிப்பட்டவர் சொன்னா சொன்னதுதான் இருக்கிறவர் ஒரே சந்தோஷம் துரியோகனுக்கு கவலையே இல்ல நாளைக்கு பீஷ்மர் எல்லாரும் இருக்கலாம் அப்படின்னு இந்த செய்தி லீக் ஆயிடுச்சு சத்தியம் பண்ணிட்டாரு என்னடா பண்ண முடியும் நீ ஒன்னு கவலைப்படாது என்னோட பரபு எங்கே ஒன்னு கேட்காது பின்னாடி பரபு அப்படியே இந்த போர்க்களத்துல ரதம் இந்த சபம் பெணம் ரத்தம் சட்ட எல்லாத்தையும் மிதிச்சுகிட்டு சேர்த்து சகத்தில் நடந்து வர்ற மாதிரி அப்படி நடந்து மெதுவா அழைத்துக்கொண்டு அந்த பாஞ்சாலையை அழைத்துக்கொண்டு பீஷ்மருடைய பாசறை பீஷ்மருடைய கேம்ப் இருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்துல இது மாதிரி நச நச நசன் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இரவு நேரம் அப்படியே மெதுவா பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு வந்தாராம் கிருஷ்ண சொன்னார் அந்த கூடாட்டுக்கிட்ட வந்து பாரு சத்தம் போடாம நேரம் இப்ப உள்ள போற பீஷ்மர் படுத்திருக்கிறார் டக்குன்னு அவர் கால தொட்டு கும்பிட்டு ஆனா ஒன்னு காரியத்தை கடுத்துடாது நீ உள்ள போற போது அவர் முழிச்சு நீ யாருன்னு பாத்துட்டாருன்னா ஞாபகம் வந்துரும் அவருக்கு தான் என்ன பிரதீங்க பண்ணிருக்கிறோம் உனக்கு அப்புறமா அதை ஆசீர்வாதம் தரமாட்டாரு அவர் இப்ப தூக்கத்துல இருக்கிறார் நேரா போய் நீ டக்குன்னு காலத்தொடு தொட்ட உ பாதட்சியோட வந்துருக்காணி இல்லையா அந்த செருப்பு நடந்து வந்தவ அந்த செருப்பு சத்த சரக்கு கேட்ட உடனே கண்ணன் டக்குன்னு சத்தம் போடாதேன்னு சொல்லி குனிஞ்சு கால் செருப்பை கயட்ட சொல்லி பாஞ்சாலி செருப்பை கட்டணோடே அதை என்ன பண்ண முடியுங்க இப்போ செருப்பை வாங்கி தன்னுடைய நெஞ்சோட அணைத்துக்கொண்டு பட்டு பீதாம்பரத்தால போத்திட்டாங்க ஏ அது இப்ப சத்தம் உண்டு பண்ணது அது தெரிஞ்சிட கூடாது பீஷ்மருக்கு தெரிஞ்சிட்டா வம்பா போயிடும் அப்படின்ட்டு அதை எடுத்து நெஞ்சோட வச்சு அந்த பட்டு துண்டால மூடிட்டு நீங்க உள்ள போய் ஆசீர்வாதம் வாங்க நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு பாசறைக்கு வெளியில் நிக்கிறான் கிருஷ்ணன் நேற்றி கர்ம யோகின்னு சொன்னேனே இது ஒரு அடையாளம் என்னன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கீழே தாழ்ந்து போறான் ஒருத்தி செருப்பெடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னான் அப்ப நான் பகவான் செருப்பை எடுத்துக்கிறதா பேச்செல்லாம் கிடையாது பகவான் கோயிலுக்கு வந்தா நம்ம செருப்பை ஆற்றியாவது விட்டு வருவோம் அவன்டா பண்ணாலாம் பக்தருடைய செருப்பெடுத்து அவன் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நெஞ்சோட நெஞ்சா ஏன் இந்த காரியம் கட்டுப்போ கூடாது அப்படிங்கிற எண்ணம் தானே ஒழிய நான் பெரியமே நீ சின்னதாங்கிற எண்ணமெல்லாம் கிடையாதுதான் பாசறைக்கு வெளியில இந்த ரெண்டு செருப்பு வச்சு பட்டு துண்டு போத்திட்டு கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சா பாஞ்சாலி நுழைஞ்சவரு படுத்திருக்கிற மாதிரி கால தொட்டு கும்ட்டா அந்த வளையல் சத்தம் கேட்டது கால தொட்ட உடனே வளையல் சத்தம் கேட்டது தீர்காவா அப்படின்னா இந்த பாஞ்சாலி சும்மா இருந்திருக்கலாம் நிஜமாவா நிஜமாவா அப்படின்னா பீஷ்மருக்கு கோவம் வந்துடும் நான் சொன்ன சத்தியத்தை நிஜமாவான் சொன்ன சொன்னதுதான் சத்தியம் சத்தியம் தான் சொன்னதுதான் சத்தியின் சத்தியம் தான் தீவெட்டி வெளிச்சத்துல தெரியும் ரொம்ப கோபம் வந்துருச்சு நீ எப்படி இங்க வந்த எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தே ஏன் வந்து நீ என்னை கும்பிட்டு அப்படின்னு அவர் சொன்ன எதுவனக்கெல்லாம் நீங்க கொடுத்தா கொடுத்தா நீங்க சொல்லி சத்தியம் சத்தியம் தான் சொல்லிட்டீங்க அதான் அந்த சத்தியத்தை வாங்கிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் நீ பெண்ள்ளன ஒண்ணும்லை கூட பண்ண முடியா அர்ஜுனா யாரா இருந்தாலும் எரிச்சலோட வாசல் உருவி இவன் என்ன பண்ண முடியும் எந்த திருட்டு பயன் உன் கூட்டிட்டு வந்தான்னு கோவத்தோட வந்தா திருடருக்கு திருடனா இருக்கிறமே இவன் அந்த தேவட்டிய எப்படி பார்த்துட்டு சொன்னாராம் பீஷ்மர் கிருஷ்ணனை நீயா அப்படின்னாராம் என்ன பண்றதா உத்தேசம் என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டேன் அஞ்சு பேரையும் சொல்றதா நான் சபதம் பண்ணிட்டு வந்து இருக்கிறேன் நீங்க இவகிட்ட தீர்க்க சுமங்கள் இப்பவா நான் சத்தியம் பண்ணிட்டேன் இப்ப ஒரு சத்தியத்துக்கு ஒரு சத்தியம் முரண்பாடா என்ன பண்ண வச்சுட்டியே நான் எதை காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுக்கோங்க அது அரசியல் சத்தியம் இது ஒரு அபலைக்கு கொடுத்த சத்தியம் ரெண்டு சத்தியத்துல எது வெயிட்டான சத்தியம் அப்படிங்கறத பாருங்க அது அதர்மத்துக்கு கொடுத்த சத்தியம் இது தர்மத்துக்கு கொடுத்த சத்தியம் அப்போ எந்த சத்தியத்துக்கு எந்த சத்தியம் சரின்னு பாருங்க அப்ப பீஷ்மர் வைத்தரிசலோட சொன்னாரா நான் சத்திய சந்தனா இருந்தேன் என் சத்தியத்தில காப்பாத்த முடியாதபடி பண்ணிட்டா பாவி அப்ப சத்தியத்தை மீறுபடியா பண்ணிட்டேன் சத்தியத்தை மீறுபடியா பண்ணினியோ அப்படி உன்னோட சத்தியத்தை நான் மீறுபடியா பண்ணுவேன் உங்களுக்கு வேண்டியது என் சத்தியத்தை நான் மீறும் அப்படித்தானே ஒன்னு கவலைப்படாதீங்க துரியோதனுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தான் நான் ஆயுதம் எடுத்து உன்னோடு சண்டை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான் இப்ப பீஷ்மர் திருப்திக்கு தான் இவ்வளவு டிராமா இந்த சத்தியத்தை நாம மட்டும் மீறல அவனும் மீறிட்டான் அப்படினு அந்த திருப்திக்கு சத்தியத்தை மீறின மாதிரி சக்கரத்தை எடுத்து இந்த நாடகத்தை எல்லாம் நடத்தி அந்த பீஷ்மருடைய மனசுக்கு ஆறுதல் பாத்தீங்களா நான் என் சத்தியத்தை மீறியாவது நான் சொன்ன வாக்க காப்பாத்துன்னு பாடுபடுற அப்ப நீயும் துரியோதன கொடுத்த சத்தியத்தை மீறியாவது திரௌபதிக்கு கொடுத்த வாக்க காப்பாது வேணும்னு இந்த டிராமாவை நடத்தி பீஷ்மருக்கு அந்த காட்சியை நிகழ்த்தி அவர் மனசுக்குள்ள கடுமையாகவும் ரொம்ப உக்ரகமாகவும் நடந்து முடிந்தது மூன்றாவது நாள் யுத்தம் முடிந்த பிறகு துரியோதனனுக்கு மூன்றாம் நாள் பீஷ்மர் ரொம்ப கடுமையா சண்டை போட்டிருக்கிறார் தெரியும் இருந்தாலும் மனசுல வருத்தம் இன்னும் இன்னும் இன்னும் அப்படின்னு நான்காவது நாள் போர்ல துரியோதனுடைய தம்பிகள் எட்டு பேர் மாண்டு போனார் துரியோதனுடைய அவர்கள் மாண்டு போகிறார் ஒவ்வொரு நாளும் என்ன கனெக்ட் பண்ணுவான் துரியோதன தம்பிகளா தேடி தேடிதான் கொள்வாங்க ஒரே வேலையே அவ்வளவு கூட்டத்திலும் இப்படி தேடுவான் துரியோதனுடைய தம்பிகள் எங்க இருக்கிறாங்க இந்த பாரத கதையில ஒரு பெரிய அழகு என்னன்னா எல்லாரும் தனித்தனியா சண்டை போட்டா கூட அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எதிரி வேற உண்டு எப்படின்னா அர்ஜுனனுக்கு கர்ணன் எதிரி ஆனா கர்ணன் இன்னும் போர்க்குளத்துக்குள்ளேயே வரல ஏன்னா பீஷ்மர் படைகளை பிரிக்கிற போது உயர்ந்தவர்கள் இரண்டாவது வகை மூணாவது வகை நாலாவது வகைன்னு பிரிக்கிற போது கர்ணனை நாலாவது ரேங்க்ல பிரிச்சுட்டார் அவனுக்கு ஒரே அவமானமா போச்சு என்ன போய் நாலாவதா பிரிச்சு வச்சிருக்கிறார் பீஷ்மர் அப்படின்னு சொன்னா அப்புறம் எனக்கு என்ன மானம் இருக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்கு அதனால பீஷ்மர் அந்த போர்க்களத்துல வில்ல கீழே வைக்கிற வரையில் நான் போர்க்களத்துக்குள்ள வரமாட்டேன்ட்டோ அதனால கர்ணன் வரல கர்ணன் வராததால தான் அர்ஜுனன் மற்றனோட செந்தை போட்டுக்கிட்டு கர்ணன் வந்திருந்தா கர்ணன் தான் அவனுக்கு மெயின் டார்ஜெட் அவனை பொறுத்த அளவுல துரோணாச்சாரியார் எதிர்த்தரப்புல வந்து அதாவது ஆச்சாரியா இருந்தாரே துரோணர் அவருக்கு இங்க யார் எதிரி அப்படின்னா அந்த திருஷ்டுவய்மன் பாஞ்சாலியினுடைய அண்ணன் சகோதர திருஷ்டத்ய்மன் அவன் துரோணரை கோல்றதுக்குனே பிறந்தவன் அவன் அது மாதிரி கண்ணன் பக்கத்துல சாத்தகி அப்படின்னு ஒருத்தன் சாத்தியகி அவனுக்கு அந்த பக்கம் எதிரி யாரா பூரிசரவஸ் அப்படிங்கிறவன் எதிரி அதாவது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு சண்டை நடந்துகிட்டே இருந்தா கூட அதையும் பர்டிகுலரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் எதிரி அதனால ரொம்ப முக்கியம் ரொம்ப அழகு அதாவது பொதுவாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த எதிர் மேலேயே கண் வச்சிருப்பான் அவனை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய சண்டை போட்டு இருப்பான் இந்த நான்காவது நாள் யுத்தம் நடந்தது அது மாதிரி பீமன் துரியோனுடைய தம்பிகளை தேடி தேடி தேடி தேடி கொள்ளுவான் அதான் அவனுடைய வெறி நான்காம் நாள் போர் முடிந்தது அதன் ஐந்தாம் நாள் போர்ல எது குறிப்பிடத்தக்க செய்தி அப்படின்னு கேட்டா சாத்தைக்கிடைய பத்து குமாரர்கள் அன்றைக்கு இறந்து போனார்கள் அப்புறம் ஆறாவது நாள் போர்ல எது குறிப்பிடத்தக்க சம்பவம் அப்படின்னு கேட்டா பீமன் வந்து துரியோதனை எதிர்த்து ஒரு பெரிய வெற்றி பெற்றான் துரியோதனை ஓட ஓட ஓட ஓட விரட்டான் இது வந்து ஆறாவது நாள் போர்ல அது ஏழாவது நாள் போர்ல ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி அல்ல இரண்டு பக்கமும் கடுமையான யுத்தம் நடந்தது அவ்வளவுதான் ஏழாவது நாள்ல எட்டாவது நாள் மறுபடியும் துரியோதனுடைய தம்பிகள் ஒரு எட்டு பேரை பீமன் கொண்டுட்டான் சக்கினியனுடைய தம்பிகள் ஆறு பேர் இந்த இரவான் பதம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன கதையில களப்பலியானதா வரும் ஆனா சில கதை பகுதியில் களப்பலியா அரவான் ஆகல யுத்தத்துல வந்து அன்றைக்கு இறந்து போனான்னு வரும் அப்புறம் திரும்ப காலையில யுத்தம் ஆரம்பிச்சபோது துரியோதனுடைய தம்பி எட்டு பேரை முடிச்சான் அன்னைக்கு சாயங்காலம் துரியோதனுடைய தம்பி ஏழு பேரை முடிச்சான் பீமன் அன்னைக்குலாம் நியூஸ் பேப்பர் இருந்தா கட்டம் கட்டி போட்டிருப்பான் இன்று எட்டு பேர் இன்று பத்து பேர் துரியோதனுடைய தம்பிக்கு தனி பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பான் தலைப்புச் செய்திகள் அப்படிங்கறது கண்டிப்பா தான் டெய்லி வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு கோபத்தோட கொண்டு கொண்டிருக்கிறான் பீமன் ஒன்பதாவது நாள் போர்ல அர்ஜுனுடைய குமார் அபிமன்யு அப்படின்னு பேரு அந்த அபிமன்யு என்பவனிடத்துல துரியோதனன் தரப்பில் இருந்த அலம்புசன் என்பவன் தோல்வி அடைஞ்சான் யுத்தம் அன்றைக்கும் கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு பீஷ்மர் ரொம்ப கடுமையாக போர் செய்திருக்கிறார் அந்த பீஷ்மர் ஓய்வா இருக்கிற போது தருமன் போய் இரவு பீஷ்மர நேராமே பார்க்கிறார் ஒன்பது நாளா கடுமையாக நீங்க சண்டை போடுகிறீர்கள் உங்களை டெல்லுகிற உபாயமே எங்களுக்கு தெரியல ஏன்னா தருமம் வெல்லும் கண்ணன் வெல்லும்னு மட்டும் என்ன ஆசீர்வாதம் பண்ணினீர்கள் ஆனா நான் எப்படி வெல்ல போறேன்னு எனக்கு தெரியல உங்களை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாவே எனக்கு தெரியல அப்படின்னா அப்பதான் மனம் திறந்து பீஷ்மர் சொன்ன அப்பா நான் வந்து ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத சிகண்டியோ யாரோ என் மீது அம்பு விட்டா பதிலுக்கு நான் அம்பு விட மாட்டேன் பார்க்க மாட்டேன் அவர்கள் யாராவது என்ன வீழ்த்தினா தான் உண்டே ஆயுதங்களை சந்தர்ப்பத்தில் என்ன யாராலும் வீழ்த்தவே முடியாது மற்ற எந்த சந்தர்ப்பத்தில் என்னை யாரும் சாகடிக்க முடியாது நான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கையில ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்ப என்ன யாராவது வீழ்த்தினா மற்றபடி என்ன யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு பத்தாம் நாள் போர் நடக்க ஆரம்பிச்சது வழக்கம் போல கடுமையா சண்டை போட்டுகிட்டே இருந்தார் அர்ஜுனா இனிமேல் போர் செய்து ஜெயிக்கிறது நடக்காது ஒரு அநீதிய ஒரு அக்கிரமத்தை குறைந்தபட்ச அக்கிரமத்தால ஜெயிக்கிறத தவிர வேற வழி இல்லை இதுதான் இந்த யுத்த தர்மம் மாறிக்கிட்டு இருப்பாரு ராமாயண யுத்த காலம் வரையில அதர்மத்தை தர்மத்தால ஜாயிக்கணும்னா அக்கிரமத்தை கிரமத்தால அகர்மத்த தர்மத்தால அநீதியர்கள் மகாபாரதம் வருகிற போது என்ன தேடி வந்துடுச்சு அதிகபட்ச அயோக்கியத்தனத்தால் ஜெயிக்கலாம் வழி கிடையாது இல்லாட்டி அதிகபட்ச அயோக்கியத்தனத்தை ஜெயிக்கவே முடியாது அதை ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு அளவு ஒரு அளவுக்கு உட்பட்ட அநீதிகளை கையாளலாம் இப்படி ஒரு தேதி வந்தாச்சு மகாபாரத காலத்தில் ஒரே ஒரு வழிதான் இருக்கு சிகண்டிய கூப்பிடு சிகண்டிய நிறுத்திக்கிட்ட அர்ஜுனன் தேர்தல பின்னாடி நிற்கிறியை நிறுத்திக்கிட்டான் அந்த பக்கம் பீஷ்மர் இருக்கிறார் இப்ப பீஷ்மர் சிகண்டி முன்னாலேருந்து அம்பு விட்டா அம்பு போட மாட்டார் ஏதாவது அவருடைய தர்மம் அது அவருடைய மாட்டார் வில்ல கீழே போர்க்களத்தில் வச்சுட்டா அது தோல்விக்கு சமம் நிராய கீழே வைக்க மாட்டார் முயற்சி பண்ணி ரெண்டு பிறவி மாறி எடுத்து வந்திருக்கிறேன் நான் ஒழிக்காம விடமாட்டேன் பதிலுக்கு அம்பே விடாம நிக்கிறார் வில்லு கையில இருக்கு அம்பு விட நின்று அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனோட சொன்னார் அர்ஜுனா அம்பு அம்பு வீடு அவன் சொன்னா அது அதர்மம் இப்ப பீஸ்வர் என்னோட சண்டை போடல சிகண்டியோட சண்டை போடுறார் நான் இப்ப அம்பு விட்டா அது அதர்மம் எது தர்மம் எது அதர்மம் எனக்கு தெரியும் அம்பூடு ஏன் கிருஷ்ணா இப்ப அவர் என்னோட சண்டை போடாத போது நான் அம்பு விட்டா தப்பு தானே அவர் நிதாய பாணியாவா இருக்கிற கையில வில்லோட தவிர இருக்கிறார் வேணும்னா உன் மேல அம்பு விட்டுட்டு யாரு வேண்டாம் அவரு அவர் அம்பு ஒண்ணு கிள்ள வச்சு கிழ வச்சு வில்ல ஒன்னு கிழ வைக்கல சட்டப்படி கரெக்ட் அம்பூடு அவர் இப்ப கையில போர்க்களத்தை நிக்கிறார் கையில வில்லோட இருக்கிறார் முன்னால் நிறுத்திக் கொண்டு அர்ஜுன வரிசை அம்பு விட ஆரம்பிச்சா இந்த அம்புகள் போய் பீஷ்மர் அப்படியே தைக்க ஆரம்பித்தன அப்போ பீஷ்மர் ஒரே ஒன்ன மட்டும் வெரிஃபை பண்ணாரா தான் தாக்கப்படுவது அர்ஜுனுடைய அம்பால் மட்டும் தானான்னு அதை எடுத்து பார்த்தாரியோட அம்பு தனது ஒண்ணு பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அர்ஜுனுடைய அம்பினால் நாம் அடிபடுகிறோமா இல்லையான்னு பார்த்து ஒரு ஒரே சந்தோஷம் ஒரு ஒரு வீரனுடைய அம்புகள் தான் என்னை தாக்குகின்றன அப்படின்னு முடிவு ஒரு எல்லைக்கு அப்புறம் அவளால போர் செய்ய முடியல அது மட்டுமல்ல நான் முதல் ஒரு கதை சொன்னேன் பீஷ்மர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அஷ்ட வசுக்கள்ல பிரபாசம்னு ஒரு வசு வந்தார்னு மற்ற ஏழு வசுக்களும் மேல வந்து சுத்துகிறார்கள் பீஷ்மரை பார்த்து சொன்னா போதும் இந்த பூமி வாழ்க்கை உங்களுக்கு போதும் இன்னை எவ்வளவு காலம் இதுலயே பற்று வைக்க போகிறீர்கள் மேல வாங்க எல்லாத்தையும் விடுங்க அப்படின்னு மேலே இருந்து வசுக்கள் வந்து கூப்பிட்டார் முடிவு பண்ணினார் அந்த அம்புகள் எல்லாம் பீஷ்மரை தாக்கின உடனே அவர் அப்படியே கீழே விழுந்தார் அப்படியே முள்ளம் மன்றி மாதிரி உடம்பெல்லாம் அம்பு தைத்து அப்படியே முள்ளம் மன்றி மாதிரி அப்படி தேர்த்தட்டுல இருந்து கீழே விழுகிறார் பீஷ்மர் உடம்பெல்லாம் அம்பு தைத்திருக்கிறார் அப்படி கீழே விழுந்த உடனே என்னாச்சு அப்படின்னா எல்லாம் ஒரே அம்பா இருக்கு அவருக்கு இந்த தலை கீழே இந்த தலையை நிறுத்தி உயரத்தை நிறுத்தணுமா அதுக்காக அவர் துரியோதனை பார்த்தாரி துரியோதனா என்னால் படுக்க முடியலடா எனக்கு தலையணை வேணும் அப்படின்னா தலையணை எடுக்கிறதுக்காக துரியோதனை மூன்று அம்புகளை அந்த தலையில அடிச்சு நிமிட்டி கொடுத்தா அர்ஜுன் தொங்க விடாதபடி மூன்று அம்புகளை அப்படி அடிச்சு தலையை உயரமா வைக்கிற அப்ப பீஷ்மர் சொன்னாராம் ஒரு வீரனுக்கு எது தலையணேன்னு இன்னும் அந்த துரியோதனுக்கு புரியலையே பட்டு தலையணை எடுக்க போறானே இவன் ஜெயிச்சு என்ன ஜெயிக்காட்டிதான் என்ன எனக்கு என்ன தடகன வேணும் தெரியலே அர்ஜுனா தாகமா இருக்கா அப்படின்னாரா பூமியில அம்ப செலுத்தி பாதாள கங்கையை வரவழைச்சுடைய ஆறுதல் அடையும்படியா இனி சண்டை கிடையாது ஆயாச்சும் உறவு முறைப்படி மறிக்க வேண்டிய மரியாதையை செய்யணும் யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டார் பீஷ்மர் உழுந்துட்டார் பாசறையில அவர் படுத்திருக்கிறார் இரவு அவருக்கு காவல் போட்டுட்டு துரியோதன அந்த இடத்த விட்டு நீங்கி இருக்கிறார் இரவு அவரால அந்த ஆனா சாக அவர் விரும்பல இன்னும் யுத்தங்கள் எல்லாம் முழுசா பார்த்துட்டு போன முடிவு பண்ணியிருக்கோ அப்பதான் இருப்பது உத்தராயணம் ரெண்டா பிரிச்சிருக்கோம் தட்சிணாயத்தை விட உத்தராயணத்துல பிரிவது நல்லது இறைவனை சென்று சேர்வதற்குரிய காலம்னு சொல்வார்கள் எனவே தட்சிணாயனத்துல உயிர் போவான் தான் உத்தராயணத்துல போட்டோம் தன்னுடைய மூச்சு காற்றை அடக்கிக் கொள்கிறார் பீஷ்மர் அதனால அவர் அப்படியே முள்படுக்கையில படுத்திருக்கிறார் பாசறையில செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு கர்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சு பீஷ்மர் சாஞ்சிட்டார் விழுந்துட்டார் யுத்தத்துக்கு வருவேன் இரவு பீஷ்மர் படுத்திருக்கிறார் மெதுவா வந்து அவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவினான் கர்ணன் அப்படியே வெது வெதுன்னு அந்த கண்ணீர் பாதங்கள்ல பட்டவனே பீஷ்மர் அப்படி யாருன்னு அவருக்கு கால விழுந்து அழுதி மெதுவா கேட்டார் என் பாதங்களை கண்ணீராலும் வெந்நீராலும் நினைப்பவன் யார் அப்படின்னா துரதிருஷ்டம் பிடித்த பாவி கர்ணன் அப்படின்னு அப்படிவா அப்படின்னா ஏன் வருத்தப்படுறேன் எப்போதும் உங்களால் வெறுக்கப்பட்டவன் தான் உங்களால் வெறுக்கப்பட்டவன் தான் எல்லா காலத்திலும் உங்களால் கண்டிக்கப்பட்டவன் தான் அப்படிப்பட்ட மகா பாவினான் நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினேயே என்ன அப்படி வருத்தீர்கள் அப்போ பீஷ்மர் கர்ணனை தட்டி கொடுத்துக் கொண்டு சொன்னாரா நீ எவ்வளவு பெரிய வீரன் எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் நீ குந்தியின் மூத்த பிள்ளைங்கிற விஷயம் எனக்கு தெரியும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வீரன் இல்லை ஆன்மகன் இல்ல திறமை இல்லாத வந்து உன்னை நான் எப்போதும் கேலி பண்ணிக்கிட்டே இருந்தேன் உன் நான் இழுத்து பேசிக் கொண்டே இருந்தேன் ஏன் தெரியுமா இந்த துரியோதனுக்கு பலமே நீதான் அவன் இந்த சண்டையை இழுத்துக்கிட்டதுக்கு காரணமே நீதான் நீ அவன் பக்கத்துல இருக்கற இந்த மாதிரி ஒரு பலசாலி பக்கத்துல இருக்கிறாங்கிற தைரியத்துலதான் அவன் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தான் நான் அப்போ நான் என்ன நினைச்சேன் ஒருவேளை ஒன்ன பலகீனப்படுத்திட்டா நீ பலகீனம் ஆயாச்சுன்னா இந்த சண்டை வாண்டாம துரியோதனம் நினைப்பானோ இந்த இனம் வந்து பகையில்லாம இருக்குமோங்கிற ஒரே ஒரு நப்பாசைனால நான் எப்போதும் பழித்து பேசினேன் நீ யாருன்னு தெரியும் நீ எவ்வளவு பெரிய வீரன் தெரியும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பீஷ்மர் உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி யாருன்னா துரியோதனம் ஏன் எப்படிப்பட்ட ஆட்கள் அவனுக்கு நம்ம கிடைச்சிருக்கோம் பாரு என்ன மாதிரி ஒரு ஆள் வேற யாருக்காவது கிடைக்குமா துரியோகனுக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைக்க முடியுமா ஒரு வினாடி யோசிச்சுப்ப அது ஒரு பெரிய ராசிங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா கிடைக்க மாட்டான் அயோக பயிலுக்கு ரொம்ப நல்லா ஆளா சுத்தி கிடைப்பா அது என்ன கணக்கு என்ன ஆச்சரியம் தெரியாது நீங்க பயங்கர குடிகாரனா இருப்பான் கொண்டாட்டி திட்டுறவனா இருப்பான் அடிக்கிறவனா இருப்பான் முரட்டப்பயிலா இருப்பான் அவன் மேல உயிரே வச்சிருக்கம் வந்து கிடைப்பான் துண்ணிப தூங்கியா குடிச்சுட்டு வெறுமையை தொடக்க நாஷ்டா கொண்டாந்துருக்க துண்ணியா உனக்கு பிடிக்கு மேல குருமா குழம்பு வச்சிருக்கா அதாவது அவன் சோம்பேறியா இருப்பான் அவ எல்லாம் உழைச்சி சம்பாரிச்சு கொண்டாந்து ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு குளிப்பாட்டிக்கிட்டு அவன் அப்படி இருப்பா பாசமா இருப்பா அதாவது அவன் மேல உயிரே வச்சிருப்பா குடிக்காதுயா உன் குடல் வீணாக்க போதியா ஏன் உடம்பு இப்படி வீணாக்குற உயிரை விடுவா அவ இன்னொரு பக்கம் என்ன ஒழுங்க மரியாதையா சம்பாரிச்சு ரவ்யமா கொண்டாந்து பொன்னாட்டம் கொடுப்பா திட்டிக்கிட்டே இருப்ப நீ எல்லாம் ஒரு பெரிய ஆம்பளை ஆகும் நம்பி நாங்க வந்த வாழ்க்கை வினா போச்சாக்கும் நீ என்னத்துக்கு வந்த உலகத்துல இப்ப என்ன குடிச்சிட்டு தெருவுல உருடுற பயலுக்கு அப்படி அமைஞ்சிருக்கிற ஒரு பொண்ணிட்டு அவன கடவுளான்னு நினைச்சு அவனுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்தா போறீங்க நீ சம்பானி கூட போவேணா வேலை கூட போவேனா நான் உனக்கு கொண்டாந்து சோறு போடுறேன்னு காப்பாற்றிக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன் இவன் நல்லா உழைச்சு பாடுபட்டு கொண்டாந்து கொடுத்தா இவன் எங்கெங்க செலவு பண்ணிட்டு திட்டே உட்கார்ந்துருப்பேன் எவ்வளவு கொடுமை பாருங்க கான்ட்ராஸ்ட் பாருங்க உலகத்துல அயோக்கியா இருப்பேன் நல்ல பார்ட்னர் உத்தமமான ஒரு ஆள் கிடைச்சா வாழ்க்கையில பீஷ்மர் சொல்றாரு துரியோகம்னா எவ்வளவு எவ்வளவு பெரிய வீரன் தான் நான் அவனுக்காக உயிரை கொடுக்குறேன் அடுத்தது பாரு மாதிரி ஒரு உத்தமமான நண்பர் உலகத்துல யாருக்கா கிடைப்பாங்களா எவ்ளோ பெரிய வீரன் நட்புக்காக எவ்வளவு பெரிய தாகம் பண்ணி நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா, நீ பக்கம் அதிர்ஷ்டம் இல்லையா என் வருத்தான் அதுதான் ஒருவேளை ஒன்ன பலகீன படுத்திவிட்டா ஒன்ன பலகீன படுத்திட்டு நீ சண்டைக்கு வரமாட்டே அப்படின்னா துரியோதன சண்டையே போட வேண்டாம் எண்ணத்துக்கு வருவானோன்னு நான் நினைச்சேன் அதுவும் வீணா போச்சு ஆனா விட்டுக் கொடுத்துடாதே இனிமே துரியோதனை விட்டு கொடுத்துடாத சொல்லி திருத்தத்துக்கு பாருடா இப்படின்னு அந்த கர்ணனை தட்டி கொடுத்து என்றைக்கும் உன்னுடைய புகழ் நிலை கட்டும் பண்ணினாரா பீஷ் அவனுக்கு அப்பதான் புரிஞ்சது ஓ பீஷ்ம நம்மளை தெரிஞ்சு மதிச்சுதான் நடந்திருக்கிற நம்ம எவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படி ஓ சில பேர் சில காரியங்கள் செய்யறதுக்கு எத்தனையோ காரணங்கள் ஒண்ணுங்க சமஸ்கிருதத்துல பாரவீன் ஒரு பெரிய கவிஞன் சமஸ்கிருத கவிஞன் பாரவீன் அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம் எப்ப இவன் என்ன கவிதை எழுதினாலும் கீழ்ச்சி இவன் பெரிய கவிதை எழுதிட்டான் இது ஒரு பெரிய கவிதையாக்கும் இது ஒரு கவிதைன்னு இந்த உலகத்துல தலைமையில ஆடுறாங்களா இப்படி திட்டிகிட்டே இருப்பார் அவர் மனைவி கூட கேட்டா என்னங்க பிள்ளைய இப்படி திட்டீங்க எப்ப பார்த்தாலும் ஊரே அவன் சிறந்த கவிஞன்னு சொல்றது நீங்க முடிஞ்சு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொன்னாரு அவன் பெரிய கவிஞனாக்கும் கவிங்க வேண்டக்கா என்ன ஒரு பெரிய கவிஞன் இந்த பாரதிக்கு என்ன என்ன ஏற்பட்டு போச்சு பாரதி இல்ல பாரதி சமஸ்கிருத கவிஞன அவனுக்கு என்ன என்ன ஏற்பட்டு போச்சு நம்ம என்ன எழுதினாலும் இவனை கொண்டுட வேண்டியது ஒரு நாள் உள்ளுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்க அவன் என்ன முடிவு பண்ண இப்ப அப்பா கொண்டு தீர்மானம் பண்ணி இந்த மேல வந்து இந்த இறதாரம் அது கத்தி வச்சிருந்தாங்க அந்த வீட்டுல கத்திட்டு வேகமா உருவனம் அப்பா கொல்லணும் அப்படின்ட்டு இப்படி வேகமா உருவனா அப்படி உருவுற போது அந்த புலவர்கள் வீடு இல்லையா அதனால அங்க ஓலை துணுக்கல கவிதைகளா எழுதி எழுதி எழுதி இருந்தது இந்த கத்திய எடுத்த வேகத்துல ஒரு ஓல துணுக்கு கட்டாய் கீழே விழுந்தது இந்த பொட்டலம் ஓல துணுக்கு கீழே விழுந்தனும் படிக்கணும்னு தோணுச்சு அது என்ன போட்டு அந்த ஒரு வரி என்ன எழுதி இருந்தது எதை செய்வதா இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து விட்டு செய்யவும் இருந்தது என்னடாது நம்ம அப்பாவை குத்தலாம் நினைச்சு கத்திய உருவா ஒரு ஓலை கீழே விழுது எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்யவும் வருது இப்ப எப்படி சரி ஒரு ஒருமுறைக்கு ரெண்டு முறை யோசிப்பான் அப்பா கிட்ட போய் யோசிப்பான் அப்புறமா குத்துவோம் முடிவு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு உங்களுக்கு வெளியில போய் நின்னு ஒரு வினாடி யோசிச்சு ஒட்டு கேட்டான் அவன் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான் பாருங்க அங்க அம்மா கேக்குறான் எங்க நிஜமாவே சொல்லுங்க உங்க புள்ள கவிங்கன்னா இல்லையா அவனை இப்படி எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்துறீங்களே அப்போ அவர் அவன் எவ்ளோ பெரிய கவிங்கன்னு எனக்கு தாண்டி தெரியும் பின் ஏன் எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நானே பாராட்டி விட்டா அந்த பையன் நின்று போயிடுவான் நான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா வருவான் இன்னும் நல்லா பண்ணும் என் உள்ள இன்னும் வளரணும் அவன் எவ்வளவு பெரிய கவிங்கன்னு எனக்கு தெரியாதான் நானும் அப்பா இவன் அப்பதான் பாத்தான் அயுஜோ இந்த அப்பாவை நம்ம கொண்டு எவ்வளவு பெரிய தப்பா போயிருக்கும் நம்ம மேல எவ்வளவு அன்பு எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற இவர போய் கொல்லணும்னு நினைச்சவேனு நேரம் ஓடி போய் கத்தியோட அப்பா கால விழுந்து நான் இப்படி ஒன்னு கொல்லணும்னு நினைச்சு வந்துட்டேன் அனுபவம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா சேர்த்து பரவாயில்ல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு முடிஞ்சு போச்சு ஒன்னு இல்ல இல்ல இல்ல எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் எனக்கு இப்ப தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுதுண்ணா என கொலையாவது பண்ணிக்கணும் எனக்கு ஒரு தண்டனை கொடு அவங்க அப்பா நீதி நூல் ஒரு தர்மசாஸ்திரத்தை மட்டும் தண்டனை கொடுத்தாரா என்னன்னு மூணு மாசம் மாமனார் வீட்டுல போய் சோறு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமா அவர் எடுத்து படிச்சுட்டு மூணு மாச காலம் மாமனார் வீட்டுல போய் அவன் போடுற சோத்தை தின்னா அது ஏறத்தாழ கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் தற்கொலை பண்ணிக்கிறது சமம் நீ போய் உங்க மாமனார் வீட்டுல மூணு மாசம் உட்காருட்டாரு எப்படி இல்லைன்னா அந்த காலத்துல நீ எழுதி வச்சிருக்க பாருங்க ஆனா அதே சமயத்துல அந்த அப்பா எவ்வளவு மேன்மையா நினைச்சிருக்கிறாங்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்பட்டது அது மாதிரி பீஷ்மர் தன் என்ன அன்பு வைத்திருக்கிறார் என்பது கர்ணனுக்கு அப்ப புலப்பட்டிருச்சு அவன் மனசு திருப்தி ஆயிடுச்சு மேல நிஜமான அன்பு வைத்திருக்கிறார் நாம தான் ஏமாந்து போயிட்டோம் அப்படி அடுத்த நாள் துரியோதனை எல்லாரையும் கூப்டான் இப்ப யார அடுத்த சேனாதிபதி ஆக்குறது ஏன்னா பீஷ்மர் வர முடியாது படுத்துட்டார் யார சேனாதிபதி ஆக்குறது அப்ப துரியோதனை ரொம்ப அழகா பேசினான் டிப்ளமேட்டிக்கா பேசினா இங்க இருக்கிற நம்முடைய வீரர்கள் எல்லோருமே சேனாதிபதி என்கிற தலைமை பதவிக்கு தகுதி உடையவர்கள் ஆனால் எல்லோரையும் சேனாதிபதியாக ஆக்குவது முடிகிற காரியம் எல்லாரையும் ஜனாதிபதி ஆயிக்கம் துரோணர் இருக்கிறவர் துரோணர் எதிரிகளும் பார்த்து மதிக்கும்படியான துரோணர் ஏன்னா கர்ணன ஜனாதிபதியாக எதிரி மதிக்க மாட்டார் எதிரிகளும் பார்த்து மதிக்கும்படியான ஸ்தானத்திலே இருப்பவர் துரோணர் ஆகவே துரோணாச்சாரியாரை சேனாதிபதியாக்குவது என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் யாராவது எதிர்ப்பதானால் எதிர்க்கலாம் அப்படின்னு யாராவது எதிர்ப்பார்களா துரோணரை சேனாதிபதி ஆக்க வேண்டாம்னு திரோணர் வாழ்க தோணர் வாழ்க அப்படி எல்லாம் சேனாதிபதியா பட்டம் கட்டுறான் அவரை உக்காத்தி வச்சு பொற்கூடத்திலே மஞ்சள் நீர் கொண்டு வந்து அவர் தலையில அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு கிரீடத்தை வச்சு இந்த யுத்தத்தில் அடுத்த சேனாதிபதியாக துரோணரை நாங்கள் பட்டம் கட்டுகிறோம் சேனாதிபதியாக பட்டம் கட்டுகிறோம் ரொம்ப சந்தோஷம் துரோணருக்கு அவர் அந்த அந்த பதவி ஏத்துக்கிட்ட உடனே பதவி பிரமாணம் அந்த காலத்துல பதவி முடிஞ்ச உடனே துரியோதன பார்த்து கேட்கிறார் அப்பா என்ன சேனாதிபதியா பண்ணிருக்க நியமனம் பண்ணிருக்கிறேன் நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் நியமனம் பண்ணதுக்கு உடனடியா அவர் பரிசு கொடுக்கணும் உனக்கு என்ன பரிசு வேணுமா கேளுட்டேன் என்ன பரிசு வேணுமா கேள்னாட்டாரே அவர் என்ன நினைச்சாரு அர்ஜுன் கொண்டு இன்னைக்கு ராத்திரி புள்ள கொடுக்கணும்னு கேப்பான் இருக்கிற கோபத்துல அப்படிதான் கேட்பான் அது மாதிரி ஒன்னு கேட்டா சேலஞ்ச் பண்ணி விடலாம் அப்படின்ற முடிவுல சொல்றாரு உனக்கு என்ன வேணுமோ பரிசு கேளு அப்படின்னு நம்ம எப்படி யோசிச்சு சொன்னா எனக்கு ஒன்னையே ஒண்ணுதான் குருதேவா வேண்டும் என்ன தருமரை உயிரோட பிடிச்சு என் கையில கூட்டணும் துரோணருக்கே தலை சுத்தி போச்சு நம்ம பையன் திரும்பிட்டான் போல இருக்கேன் தருமரை கொல்ல முடிவு பண்ணிட்டான் பரவாயில்லையே நான் கூட இது வரைக்கும் அந்த மாதிரி நினைச்சேன் தருமன் கொல்ல தகுந்தவன் நல்லவன் அவனை கொல்ல கூடாதுங்கிற பண்பு இவனுக்கு கூட இருக்கு இந்த துரியோதன கூட இருக்கு ஒரு செகண்ட் நான் எவ்வளவு தப்பா நினைச்சுட்டேன் அவனுக்கே தெரியுது தருமன கொல்ல கூடாது பிடிச்ச உயிரோட என் கையில கொடுத்துடு அப்படிங்கிறானே அர்ஜுன கொல்லுன்னு சொல்லல பீமனை கொல்லுன்னு சொல்லல தருமனை பிடிச்சு என் கையில கொடு தருமனை கொல்லுன்னு கூட சொல்லல என் பிடிச்சு கொடுன்னு கேட்கறானே அடாடாடா துரியோதனா எவ்வளவு சிறந்தவன் எனக்கு தெரியாம போச்சு ஆமா எதுக்கு உயிரோட பிடிச்சு கையில கொடு அப்படின்னு கேட்கிறேன் அவரை கொண்ணுட்டா அந்த கோவத்திலேயே பீமன் என்னை கொண்டுடுவான் அவரை கொண்டு அர்ஜுனா ஆவேசமா சண்டை போடுவான் நம்ம படம் சொன்னாடியா கூட்டிட்டு போய் மறுபடியும் ஒரு தார கட்டம் தோற்று போகிறவர்கள் மரணப்பரியம் வனவாசமாகவே இருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு தார கட்டத்தை போட்டு அவரை தோற்கடிச்சு காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு அதுக்கு தான் தர்மரை பிடிச்சு கொடு கேட்டேன் அதாவது என்னமோ இவ்வளவு நேரம் பெரிய நீதிமான் மாதிரி தெரிஞ்சதே ஒழிய அவன் வாய திறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நோக்கத்துல பைத்திக்கார காசுக்காரக்காக சொல்றேன் நீங்க பைத்தியங்கள் டே ரொம்ப நிறைய பெட் இல்ல சின்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி புதுசா நாலு பைத்தியம் வந்து அட்மிட் பண்ணணும் டாக்டர் இருக்கிற சுமார் இருக்க ரெண்டு மூணு வெளியே விட்டுலாம் கூப்பிட்டு வரிசையா ஒரு மூணு நாளா பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு டாக்டர் டெஸ்ட் பண்ண எல்லாம் ஒரே மாதிரிதான் இருந்தது கிடைக்காது என்ன சைக்கிள் உட்காந்து இருக்கிறீங்க சைக்கிள் ஓடுதா அப்படி ஒன்னு ரெண்டு பைத்தியம் சார் மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாற்காலி சைக்கிள் தானே உட்காந்து இருக்கீங்க நாற்காலி மியூசிக்கிட்டே இருந்தது ஒன்னே ஒன்னு மட்டும் மிதிக்கல ஒன்னே ஒன்னு நினைச்சாரு சரி தெளிவாயிடுச்சு இது ரெண்டும் நாற்காலி உட்காந்து சைக்கிள் மியூசிக்க தெளிவாயிடுச்சு இதை டிஸ்சார்ஜ் பண்ண அந்த பெட்ல ஒரு அட்மிட் பண்ணலாம் பாப்பா இந்த டிஸ்சார்ஜ் பண்ணு அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணி சொன்னவர் மிதா கேட்டார் என்னச்சு என்ன சைக்கிள் நீ சைக்கிள் மிதிக்கலையா எதுக்கு மிதிக்கிறது என் சைக்கிள் இப்ப பள்ளத்துல போயிட்டு இருக்குது அப்புறம் மிதிக்கிறது வாய திறக்காத வரைக்கும் திறந்துட்டா அவன் யோகிதான் தெரிஞ்சு போகுதுன்னா அது மாதிரி துரியோகன முதல்ல புடிச்சுக்கூட சொன்ன போது உலக உத்தம் நினைக்க முடியாது சொல்லிட்டு அவன் வாயை திறந்து காரணம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அயோகியத்தான அவனை விட்டு போகவே இல்லைன்னு தெரியுது அவன் மாறவே இல்லை ஒரு இம்மி கூட அவன் மாறவே இல்லை துரோணர் பார்த்தார் கேட்டுட்ட நீ கவலைப்படாதே நான் உனக்கு உயிரோடு தருமரை பிடித்து கொடுப்பேன் நாள் யுத்தம் தொடங்குகிறது அந்த பதினோராவது நாள் களத்துல எல்லாரும் அணிவகத்தில் இருக்கிறார்கள் பீஷ்மர் இல்லாத சேனை எப்படி இருக்கு அப்படின்னு வில்லிபுத்திராழ்வார் சொல்றார் நிலவில்லாத வானம் எப்படி இருந்ததோ அப்படி மனமில்லாத மலர் இருந்தால் அதற்கு என்ன மரியாதையோ அப்படி தண்ணீர் இல்லாத நதி இருந்தால் அதற்கு என்ன கௌரவமோ அது மதியிலா விசும்பும் செவ்வி மனமிலா மலரும் நதியிலா நாடும் செம்பொன் நரம்பிலா நாத யாழும் ஒரு நரம்பில்லாத யாழ் இருந்தால் அதுக்கு என்ன மரியாதை இதெல்லாம் எப்படி அப்படின்னா நிதியிலா வாழ்வும் தக்க நினைவிலா நெஞ்சும் வேதனை விதியிலா மகமும் முறைப்படி நடத்தாத ஒரு யாகம் எப்படி போன்றது வீடுமண் இல்லாத சேனை பீஷ்மர் இல்லாத அந்த சேனை எப்படி இருந்தது என்றால் முறையின்றி ஒரு யாகம் செய்தது போல தண்ணீரின்றி ஒரு நதி இருந்தது போல நரம்பின்றி ஒரு யாழ் இருந்ததை போல மனமின்றி ஒரு மலர் இருந்ததைப் போல அந்த சேனை காட்சியளித்தது ஆனால் என்ன பண்ண முடியும் யுத்தத்தை நிறுத்த முடியுமா சண்டை செய்யாமல் முடியுமா துரோணர் வந்தார் யுத்தம் ஆரம்பமாகிறது இப்பதான் ஒரு விஷயம் பாருங்க துரோணர் யார் தெரியுமா பை பெர்த் ஹீஸ் அவர் ஒரு அந்த மரபை தோன்றியவர் யாரு அவர் என்ன பண்ணிருக்கார் கையில தர்பயை செய்ய வேண்டிய சண்டைக்கு வந்து விட்டார் துரோணர் ராமாயண காலத்தை ராஜா அவன் என்ன ஆசைப்பட்டான் தெரியுமா நாம ஒரு பிராமணனா உயரணம் நினைச்சான் வசிஷ்டரை பார்த்தான் வசிஷ்டர் பை பர்த் பிராமின் அவருக்கு நிறைய வலிமை இருந்தது தப வலிமை இருந்தது நாம அது மாதிரி நினைச்ச விசுவாமி கையில வச்சிருந்த வில்ல தூக்கி எறிஞ்சிட்டு தலையில வச்சிருந்த கிரீடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வசிஷ்டரை பார்த்து ஜடா முடி வைத்துக் கொண்டு இறங்கி அரச பிறந்த சத்திரிய பிறந்த விஸ்வாமித்திரன் ஒரு அந்தனாக தன்னை ஆக்கி கொண்ட காலம் ராமாயண காலம் விஸ்வாமித்திரன் தன்னை மாத்திக்கிட்டு ராமாயண காலத்துல வருகிற கதை அது இங்க என்னடா கூத்து அப்படின்னா அரச குலத்தில் பிறந்தவன் தன்னை அந்தன குலத்துக்கு மாற்றி கொண்ட ராமாயண காலத்துக்கு எதிர்மாறாக அந்தத்தில் பிறந்த துரோணன் தர்பைக்கு பதிலாக தனிமை பிடித்துக் கொண்டு யுத்தத்துக்கு வந்த அசிங்கமான காலம் மகாபாரத காலம் ஒரு பரிணாமம்னு ஒண்ணு இருக்க வேண்டாமா கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணுன்ற என்ன இருக்க வேண்டாமா மேல இருக்கிறவன கேள்வா ஒரு வாழ்வு நெறிங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம தர்பை பிடித்து தர்மம் சொல்ல வேண்டிய துரோணன் தர்மை பிடித்து கொண்டு யுத்தத்துக்கு இறங்கி வந்து விட்ட மோசமான காலம் மகாபாரத காலம்